ிா மூசி கேந்திரம் சூத்திரம் ஸ்ரீம் பாசியம் யதீந்திரம் மதுசி பஞ்சாபி நே புன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நன்னிலம் மரு நாயகன் பதங்கள் போற்றி இன்றழித்தழிக்கும் செய்கைக்கு ஏதுவாமயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாயின்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத ஸ்வரூபத்தைப் பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடைவெளியான் என் ஸ்வரூபஸ்வபாவமானே அவருடைப் பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவிமுன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏக்கமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவுமின்றீ ஆதியுமின்றிவான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தனூல் நூல் பார்க்கமாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே பரபிரம்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம் எல்லாம் பரபிரம்ம அனுசந்தானம் ஆத்ம அனுசந்தானம் பரம்பொருளையும் ஆத்மாவையும் ஆத்மாவே பரம்பொருள் என்று நன்கு சிந்தித்து கொண்டு குருவையும் வணங்கி இந்த ஐந்தாவது பாடலிலே முதல் இரண்டு வரிகள் குருவை வணங்குவதாகவும் மற்ற இரண்டு வரிகள் அதிகாரியையும் விஷயத்தையும் கூறுவதாக அமைந்திருக்கிறது அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றி சந்ததும் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி அந்தம்னா முடிவு நடுன்னு சொன்னால் மத்தியமம் நடுவில் இருக்கக்கூடியது இப்போ இந்த அறைக்கு இந்த பக்கம் ஆரம்பம் இது நடுபாகம் இது கடைசியில் முடிவு இருக்குது வகுப்பு வந்து ஆறரை மணிக்கு தொடங்கிறது ஆறரை ஆரம்பம் ஆதி ஏழு மணிங்கிறது மத்தியமம் மத்திய காலம் அப்புறம் வந்து ஏழ்ரேங்கிறது வகுப்பு முடிகிறது அந்தம் இப்போ ஆதி மத்திய அந்தம் இது வந்து ஒரு சிலர் அந்தமும் நடுவும் குரு சம்ஸ்கிருதம் நடுவும் மத்தியம் ஆதியுங்கிறது முதல்ல துவக்கமும் இடையும் கடையும் இல்லாத ஆரம்பம் நடு நடு முடிவு அதாவது முதல் இடைக்கடை அப்படி சொல்லணும் முதல் இடைக்கடை இந்த மூன்றும் இல்லாத குருநாதருடைய திருவடி இருக்கே குருநாதருடைய திருவடி ஞானம் இதெல்லாம் இருக்கே இது வந்து ஆரம்பம் கிடையாது ஆதிமத்தியாந்த ரஹிதா சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ஆதிமத்திய அந்த ரஹிதஹா அந்த பிரம்மனே அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் குருவே பிரம்மமாகவும் ஞானமாகவும் பல அவர் ஸ்துதி பண்ணுறார் சந்ததம் எப்பொழுதும் பிரம்மன்தான் அது சதா சர்வகாலமும் காலத்தை கடந்ததாகவும் ஒளிரும் ஒளிரும்னா பிரகாசிக்கின்று ஞான சர்க்குரு பாதம் போற்றி ஞானம்னா மெஞ்ஞானத்தை கொடுக்குறவர் சத்துனால் சதாச்சார சம்பர் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவர் தர்மத்தை நன்கு கடைப்பிடிக்கின்றவர் எல்லாம் பொயின்னு சொல்லி கண்டபடி யசேஷ்டாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறவர் கிடையாது அதனால் தர்மத்தை நன்றாக கடைப்பிடிக்கிறதுனால சத்குரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் சொல்லுவோம் இந்த இடத்துல ஞானம்னு சொன்னால் என்ன அர்த்தம் மெஞ்ஞானம் ஏன்னா ரெண்டு பதம் இருக்குது ஞான சர்க்குரு பாதம் போற்றி ஞானம் என்றால் மெஞ்ஞானம் பிரம்ம ஜானம் ஆத்மஜானம் தத்வஜானம் அத்வைதானம் பூர்ணஞ்ஞானம் சத்குருன்னு சொன்னால் சத் ந தர்ம சதாச்சார சம்பன்னா சத் ஆச்சார சம்பன்னா சன்மார்க்கா சன்மார்கி நல்ல உத்தமமான தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர் குரு குருன்னா என்ன அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் மெஞ்ஞானத்தையும் சொல்லப்போனால் தத்துவத்தையும் தர்மத்தையும் தத்துவமும் தர்மமும் உபதேசிக்கிறவர் தத்துவமும் தர்மமுமாகவே இருக்கிறவர் எதை உபதேசிக்கிறாரோ அது மயமாகவே அவர் இருக்கிறார் அப்போ தான் வந்து சிஷியனுக்கு புரிய வைக்க முடியும் அதில் தத்துவம் தர்மம் இந்த ரெண்டையும் உபதேசிக்கின்றவராயும் அது மயமாகும் ஆச்சாரியனுக்கு லட்சணம் என்ன ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்தியபி ஸ்வயம் ஆச்சரத்தேய்ச தம் ஆச்சாரியம் பிரச்சதே தானே படித்தோம் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியே பாடபேதம் சாஸ்திரத்தை நன்றாக விளக்கி சொல்லி சாஸ்திரப்படி ஜனங்களை நடக்கும்படி செய்து தானும் சாஸ்திரப்படி வாழ்ந்து காட்டுறவன் யாரோ அவனுக்கு பேர் தான் ஆச்சாரியன் ஞான சர்க்குரு பாதம் போற்றி போற்றி வணங்கி அது உதாரணம் சொல்கிற திருஷ்டாந்தம் சொல்கிறார் ஆதி மத்தியாந்த ரகிதமாக இருக்கிறது நமக்கு பிரத்யக்ஷமான திருஷ்டாந்தம் என்னென்னா ஆகாஷம் ஆகாஷத்துக்கு வந்து ஆதி எங்கே இருக்குது ஸ்பேஸுக்கு ஆரம்பம் எங்கே மத்திய பாகம் எங்கே இடைபாகம் அந்தமும் ஆதியும் நடு அந்தமும் நடுவும் ஆதியுமின்றி அது முதல்ல பண்ணணும் வான் அந்தமும் ஆதியும் நடுவுமின்றி வான் போலே அது வான் போல இல்லை போலேனாலே அடுத்தோம் அதை காட்டிலும் உயர்ந்தது எது பிரம்மம் நல்லா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு வேதம் சொல்லுகிறது அந்த பிரம்மன்ற இடத்துலருந்து தான் ஆகாசம் உண்டாயிற்று அதில் சைத்தன்யமான சைத்தன்யம் வந்து ஆகாசத்துக்கும் அதிஷ்டானம் ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமானது ஆதி மத்தியாந்தரகிதம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது புரியறதுக்காக திருஷ்டாந்தம் சொல்கிறார் வான் போல் அந்தமும் நடுவும் ஆதியும் இன்றி சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி அவருடைய திருவடிகளை வணங்கி எப்போ அந்த பக்தி மனசில் இருக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிக்கிறார் அவர் அது மாத்திரமில்லை அவர் பெரிய விஷயத்தில் இறங்கியிருக்கார் ஒரு நூலே எழுத ஆரம்பிச்சிருக்கார் அப்படி எழுதுகிறபோது அவருக்கு மனசுக்குள்ளே இவ்வளவு நல்லா திருடம் இருந்தாலும் அந்த குரு பக்தி ரொம்ப தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கணும் ஈஸ்வரனோட அனுகிரகம் வேணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும் குருவினுடைய அனுகிரகம் எண்ணமும் இருக்கணும் ஆக ஆத்ம விஸ்வாசா ஈஸ்வர அனுகிரகா குருகோ அனுகிரகா குருவோட அனுகிரகம் ஈஸ்வர அனுகிரகம் வேற இல்லை இருந்தாலும் சம்பிரதாயத்தை ஒட்டி அதெல்லாம் சொல்கிறார் குருவினுடைய அனுகிரகம் எல்லாத்தையும் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பண்ணி பாதம் போற்றி பாதம் போற்றி அப்படி ஃபுல்ஸ்டாப் சொல்லலாம் பாதம் போற்றி போற்றி விட்டு துவா போடலாம் நமஸ்கிருத்திய லெப்பு போடலாம் நமஸ்கிருத்வா போடலாம் நமஸ்கிருத்திய போடலாம் அஹம் குரோ பாதௌ நமஸ்கிருத்திய பாதா பாதௌ பாதாக பாதம் பாதௌ பாதான் பாதௌ நமஸ்கிருத்திய பாதத்தை நமஸ்காரம் பண்ணின பிறகு என்ன பண்ணுறேன்னா பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா இதில் ஒரு ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் பந்தமும் வீடும் பரந்தநூல் காட்ட பார்க்க மாட்டா பரந்தநூல் காட்டன்னு போட்டுக்கணும் இந்த காட்டங்கிறத பரந்தநூலுக்கு அப்புறம் நம்ம ரீ பண்ணி படிச்சுக்கணும் புஸ்தகத்தில் அப்படியே தான் இருக்கணும் அதுக்காக அதை மாற்றிடக்கூடாது பந்தமும் வீடும் பரந்தநூல் காட்ட பார்க்க மாட்டான்னு படிக்கக்கூடாது அவர் எப்படி எழுதியிருக்கிறாரோ அப்படி தான் படிக்கணும் பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா பந்தமும் வீடும் பரந்த நூல் காட்டுங்கிறது பரந்த நூல் என்ன உபனிஷதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை பிரகரண கிரந்தங்கள் எத்தனையோ சம்ஸ்கிருத கிரந்தங்கள் எல்லாம் பரந்த நூல் பரந்த நூல் படர்ந்த வேதான் தான் அடுத்தவர் பரந்த நூல்னால் என்ன நிறைய கிரந்தங்களெல்லாம் வேதாந்த கிரந்தங்கள்லாம் இருக்கின்றது பரந்தன்ன அதிகமான சம்ஸ்கிருத கிரந்தங்கள் எல்லாம் வடமொழியிலே இருக்கக்கூடிய தத்துவ நூல்கள் ஏராளமாக எது பந்தம் எது மோக்ஷம் என்பதை விளக்குகிறது பந்த ஸ்வரூபகா கஹா மோக்ஷஸ்வரூபகா கஹா இனிமேல் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா சொல்லலாம் பந்தஸ்வரூபகா கஹா புரியுறதோ இல்லை மோக்ஸ்வரூப்கஹா எது பந்தஸ்வரூபம் பந்தம் யோ மோக் சயாவேத்தி புத்தி சா பார்த்த சாத்விக்கி கீதையில் வருது பதி பதினெட்டாம் அத்தியாயத்தில் சொல்லுவார் கிருஷ்ணர் பதினெட்டு பதினெட்டுல வருது அதை சொல்லுவார் எந்த புத்தி வந்து பந்தத்தையும் மோட்சத்தையும் தர்மத்தையும் அதர்மத்தையும் நல்லா அறியுமோ அந்த புத்தி சாத்விகமான புத்தி ஆஹ் பந்தம் மோக் புத்தி சாத்விகி சாத்விக புத்தி ராஜச புத்தி தாமச புத்தின்னு சொல்லி புத்தியை மூணா பிரிப்பர் அந்த இடத்துல இது சாத்விக புத்திக்கு இது சொல்லப்படுகிறது இங்கே விஷயத்துக்கு வருவோம் பந்தம்னா என்ன மோக்ஷம்னா என்ன பந்தத்தோட லக்ஷணம் ஸ்வரூபம் என்ன மோக்ஷத்தோட லக்ஷணம் ஸ்வரூபம் என்னன்னு சொல்லி நிறைய கிரந்தங்கள்லாம் சொல்லியிருக்கு சம்ஸ்கிருதத்தில் ஆனால் அது நிறைய பேருக்கு பார்க்க முடியல படிக்க முடியல பார்க்க மாட்டான அர்த்தம் படிக்க இயலாதவர்களுக்கு சம்ஸ்கிருத பாஷை படிக்கணும் அது முதல்ல சப்தமஞ்சரி படிக்கணும் அப்புறம் தாத்து படிக்கணும் அதுக்கு பிறகு விபக்தியெல்லாம் படிக்கணும் அப்புறம் காரக பிரகரணம் படிக்கணும் இத்தனை எல்லாம் தெரியாது காரக பிரகரணம் படிக்கணும் அப்புறம் வந்து சந்தி படிக்கணும் அப்புறம் சமாசம் படிக்கணும் இத்தனையும் படித்த பிறகு என்னென்னா ஏதோ படித்த மாதிரி இருக்கே தவிர படிச்சுட்டோம்னு சொல்ல முடியல அப்புறம் கணங்களெல்லாம் தெரியணும் பிரதம கணமாக த்வித்தீய கணமாக திருத்தீய கணமாக சதுர்த்த கணமாக தாத்து இது எந்த குரூப்பில் சேரும் இதுக்கு நிஜந்தமாக இல்லை வந்து இது வந்து சதுர்த்த கணமாக தசமகணமாக தெரிய மாட்டேங்கிறது அஜனயத் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் படிக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு ரொம்ப சிரமம் எடுத்துக்கணும் நாளில் வாழ்க்கையவே அதுக்காக கொடுத்தா தான் முடியும் அதில் பரந்த நூல் காட்ட பரந்த நூல் நன்றாக காட்டுகிறது காட்டுகிறதுனா என்ன அர்த்தம் தெள்ளத்தெளிவாக விளக்கினாலும் கூட அதை படிக்க சக்தியற்றவர்களுக்கு அதை படிப்பதற்கு இயலாதவர்களுக்கு என்ன அர்த்தம் பார்க்க மாட்டா நம்ம சாஸ்திரங்களில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து இந்த ரெண்டு பந்தம் என்ன மோக்ஷம் என்ன ஏன்னா பந்தம் மோக்ஷத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம எது பந்தம்னா என்ன மோக்ஷம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் மோட்சம் கிடைக்கும் பந்தத்தை விட முடியும் மோட்சத்தை அடைய முடியும் பந்தத்தை விட்டாலே மோக்ஷம் அது வேறு விஷயம் ஆனாலும் பந்தத்தை விடுறதோ மோக்ஷத்தை அடையிறதோ அதை பற்றின ஞானம் இருந்தால் தான் முறையும் இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிகிறது பந்தத்தை பத் மந்த ஸ்வரூபத்தையும் மோட்சஸ்வரூபத்தையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் அதுக்கு நிறைய பிரமாணம் வேணும் பிரமாணம் வேத கிரந்தங்கள் தான் அது தெரியறது முதலே சொல்கிறார் அதெல்லாம் படித்தா தான்ப்பா உனக்கு வந்து பந்தஸ்வரூபம் மோட்சஸ்வரூபம் தெரியும் படிக்காமையே பந்தம் என்ன மோட்சம் என்னன்னு தெரியறதுங்கிறது போன ஜென்மாவில் படிச்சிருந்தால் தெரியும் அப்படின்னு அர்த்தம் ஆக பந்தமும் வீடும் இந்த இடத்துல வீடுன்னு இருக்கார் மோட்சம் வீட்டுக்கு தான் நமக்கு தெரியுமே வீடுன்னா நிம்மதியாக இருக்கிற இடம் அதுதான் மோட்சம் தமிழில் வீடுங்கிறது பழக்கத்தில் சொல்லப்படுறது ஆகா பந்தமும் வீடும் பார்க் பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா பரந்த நூல் காட்ட பார்க்க மாட்டா மந்தர் பார்க்க மாட்டா மந்தர்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் கேர பண்ண மா கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு எல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் முடியல ஏன் படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது சொந்த படிக்கிறதுக்கு கூட கூடாதுன்னு அர்த்தம் இல்லை புத்தி சக்தி அவ்வளவு பலமாக இல்லை அதை கிரகிச்சுக்கக்கூடிய அளவுக்கு புத்தி சக்தி பலமாக இல்லை அதனால் ஆனால் வந்து மோட்சத்தில் இச்சை இருக்கா இல்லையா மோட்சத்தில் இச்சை இருக்குது இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தராக இருந்தாலும் கூட மந்தர்ன்னு சொல்ல போகிறார் இருந்தாலும் கூட அவருக்கு விவேகம் இருக்குது வைராக்கியம் இருக்குது சமத மாதிலாம் இருக்குது முமுக்ஷுத்துவம் இருக்குது ஆனால் வந்து சம்ஸ்கிருத ஞானமோ அதை படித்து தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தியோ கிடையாது ஆனால் அவரும் முமுக்ஷு முமுக்ஷுவாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணுமா இல்லையா அதனால் தான் மகான்களெல்லாம் வந்து அனதிகாரிகளாக இருந்தாலும் வேதம் படிக்கிறதுக்கோ அந்த உபனிஷத்துக்கள்லாம் படிக்கிறதுக்கு அனதிகாரிகளாக இருந்தாலும் சம்ஸ்கிருதத்திலையே படிக்கிறதுக்கான வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க வேதம் படிக்காமையே வேதம் படிக்காமல் சம்ஸ்கிருதத்துலேயே சம்ஸ்கிருதத்தில் படிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க நிறைய வச்சுரு கிரந்தங்கள்லாம் இருக்குது விவேக சூடாமணி ஆத்மபோதம் தத்துவபோதம் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு அதிக ஜாதி பேதம் கிடையாது சம்ஸ்கிருத பாஷை படிக்கிறதுக்கெல்லாம் எல்லாருக்கும் பொதுவாகத்தான் வச்சுருக்கேன் பாஷையெல்லாம் வேதம் படிக்கிறதுக்கு மாத்திரம் அந்த ஜாதியிலே பிறக்கணும் அந்த பூணூல் போடணும் அந்த சம்ஸ்காரங்களெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியமம் வச்சுருக்காங்களே தவிர சம்ஸ்கிருதம் படிக்கக்கூடாதுன்னு எந்த புஷத்துன்னு எழுதலை எந்த பிரமாண எங்கேயும் பிரமாணம் கிடையாது சம்ஸ்கிருதம் வந்து பிராமணனுக்கு மட்டுமே உரியது வேதம் படிப்பவருக்கு மட்டுமே சம்ஸ்கிருதம் உரியதுன்னு பிரமாணம் கிடையாது வேதம் படிக்கிறதுக்கு வேணால் சொல்லியிருக்கு ஆனால் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு அப்படி சொல்லலை ஆனால் நிறைய பேருக்கு சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு அவகாசம் வேணுமே இவங்களுக்கு இதே வேலை அதனால் இதே வேலை இது பரம்பரை பரம்பரையாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாேருக்கும் அது முடியாது அதனால் அவர்களுக்கும் முமுக்ஷுக்கள் ஞானம் வேணும் ஞானத்தில் எல்லாேருக்கும் அதிகாரித்துவம் ஞானம் பெறத்துக்கு வந்து யாராக இருந்தாலும் யகா முமுக்ஷு சகா ஞான யோக்கியவான் ஞானம் பெறுவதற்கு அவனுக்கு யோக்கியதை இருக்குதுன்னு சங்கராச்சாரியார் பிரம்மசூத்ரத்தில் அபசூத்ராதிகரணம் அப்படின்னே ஒரு அதிகரணம் அதில் தெளிவாக சொல்கிறார் அபசூத்ர அதிகரணம் அப்படின்னு ஒரு டாபிக் அதில் எல்லாம் கிளீனாக சொல்கிறார் அதில் வந்து முமுக்ஷுவாக இருந்துட்டான்னா பிராமணனாக இருந்து முமுக்ஷுவாக இல்லைன்னா அவுட்டு பிராமணனாக இல்லைன்னாலும் மோட்சத்தில் விருப்பம் இருந்ததுன்னா அவன் ஞானம் பெறத்துக்கு அதிகாரி அவனால் தான் புரிஞ்சுக்க முடியும் முமுட்சுவா இல்லாமல் பிர பிராமணனனாக இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து வேதாந்த எத்தனை பிராமணன் படிக்கிறான் கிடையாது அதிக அரித்தமில்லை இந்த இந்த தெளிவு நிறைய பேர் புரியாதனால்தான் என்ன ஆயிடுறதுன்னா என்னமோ அது அவங்க மாத்திரம் சுருட்டி வச்சுன்னு விட்டாங்கன்னு நினச்சின்னு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது சுருட்டி வச்சுக்க முடியாது விரும்பினாலும் முடியாது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை ஆக பந்த் மந்தரும் உணருமாறு மந்தர்னா என்ன இவருக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது ஆனால் வந்து இந்த சம்ஸ்கிருதத்தை படிக்கிற சக்தியோ அதிலிருந்து அர்த்தங்களை புரிஞ்சுக்கோ பிரம்மசூத்திரம் படிக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா மந்தரும் உணர்வுமாறு அப்படின்னா மந்தர் மாத்திரம்தான் படிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை புத்தி இருக்கிறவங்களும் இதை படிக்கலான்னு அர்த்தம் மந்தரும் உணர்வுமாறு அப்படின்னா அர்த்தம் மந்தர் கூட படிக்கிற மாதிரி நான் எழுதுகிறேன் அதுக்காக இது மந்தர் தான் படிக்கிறது மந்தர்களுக்கு தான் இந்த பாடம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்போன்னா இது வந்து நம்ம படிக்கிற புஸ்தகம் இல்லைன்னு அவன் நினச்சிட்டான்னா இது நம்ம படிக்கிற புஸ்தகம் இல்லைப்பா இது இதெல்லாம் முட் இந்த தெரியாதவன் சாதாரண ஆளுக்காக படித்தது தமிழ்காரங்களுக்காக வச்சிருக்குது இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு பிராமணனுக்குள்ளே யாராவது சொல்லிக்க கூடாது பெரிய ஆள்கள்லாம் அவங்களுக்கு அவங்களையும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறார் சொல்கிறார் மந்தரும் உணருமாறு அவங்களே படிக்கலான்னா அப்புறம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லணுமா நீங்களும் படிக்க தான் இதெல்லாம் படிக்கலான்னு மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே ஆஹ அதிகாரி சொல்லியாச்சு அதிகாரி யார் மந்தகா சாதன சதுஷ்டய சம்பன பூர்வக மந்தஹா அப்படின்னு போட்டுக்கணும் சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு இருக்கான் ஆனால் வந்து சம்ஸ்கிருத கிரந்தங்களை படித்து அர்த்தம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி இல்லை அதனால் மந்தகா இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் பெரியவங்களுக்கெல்லாம் அபாரமான கருணை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் முமுட்சுவாக இருந்தால் போதும் ஞானத்துக்கு அவன் யோக்கியத்து உள்ளவன் சம்ஸ்கிருதம் படிக்காமலேயே ஆனால் அதே பிரமாணத்தினால ஞானத்தை பெற முடியும் அதான் விஷயம் ஆ மந்தரும் உணருமாறு அவர்களும் புரிந்து கொள்ளுமாறு உணருமாறுன்னு கவனிக்கணும் மந்தரும் படித்து தெரிந்து கொள்ளுமாறு அப்படின்லாம் சொல்லலை மந்தரும் உணருமாறு அவர்களும் தங்களுடைய ஸ்வரூபத்தை உணருமாறு எதை உணருமாறு பந்தஸ்வரூபத்தை உணருமாறு மோட்ச ஸ்வரூபத்தை உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே சாஸ்திரம்னா ஏழு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் தரிசனங்கள் முக்கியமாக ஏழு விஷயம் சொல்லி ஆகணும் அது சொல்லலைன்னா அதுக்கு பேர் தரிசனம்னே இல்லை தரிசனம்னா நியாய தரிசனம் வைசேஷிக தரிசனம் சாங்கிய தரிசனம் யோகதர்சனம் பூர்வமீமாம்சாதர்சனம் உத்தரமீமாசா தரிசனம் இதுல தர்சனம்னு பேர் தரிசனம்னா என்ன திருஷியத்தை அனேன்த்திவசி தரிசனம் இதன் மூலமாக திருஷ்யத்தை அனேன பாரமார்த்திகன் மூலமாக பாரமார்த்திகானது கொள்ளப்படுவதால் இதற்கு தர்சனம் என்று பெயர் இப்ப தர்சனம்ங்கிறது என்ன கரண வுற்பத்தி திருஷ்யத்தை அனேனி தர்சனம் அதுக்கு பேரு கரணுத்தி திருஷ்யத்தே அனேன திருஷ்யத்தை அனேன பிரமீயத்தே அனேன இமாணம் அப்படிலாம் சொல்லுவோம் இப்ப கண்ணால வந்து ஒரு வஸ்துவை பார்க்கிற போது கண் வந்து நேற்ற நேத்திரா பிரமீயத்தை நேத்திரம் ரூபவிஷய நேத்திரே ரூபவிஷயே பிரமாணம் நேத்திரே ரூபவிஷயே நேத்திரே நேஞ்சொன்ன ரெண்டு கண்ணு இல்லட்டிகாணா அதனால் வந்து பார்த்தீங்களா சௌரியமா இருக்கு பாருங்கள் இப்போ நேத்திரே இல்லட்டிகாணா உடனே புரிஞ்சிட்டு பாருங்கள் ஒரு ஒரு சப்தம் புரிஞ்சால் இவ்வளோ நல்லா இருக்கு ஏக்சப்த சுஜாத்த சுஷ்டு பிரயுக்தர்க்கேலோகே காமது பவதி ஒரு சொல்லை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து சொர்க்க லோகத்தில் காமதேனு அடைஞ்ச மாதிரியான் ஒரு சொல்ல புரிஞ்சுனாலே ஒரு ஒரு சப்தத்தையும் அர்த்தம் ஒரு சொல்லே அர்த்தம் இல்லை ஒரு ஒரு சப்தத்தையும் தெளிவாக புரிஞ்சுட்டான்னு அர்த்தம் ஒரு ஒரு சப்தமும் நமக்கு நல்ல மனசில் நல்ல அர்த்தத்தை ஸ்புரிக்கும்படி பண்ணிச்சுன்னு வச்சுங்கோனே அது நமக்கு பெரிய பிரயோஜனம் தானே இருக்கட்டும் ஆக தரிசனத்தினுடைய தரிசனத்துக்கு சொன்னேன் தரிசன பதத்தோடு வுற்பத்தி தரிசன பதம் என்ன திருஷ்யத்தே அனேன இத்தி தரிசனம் அதுமாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன் நினைக்கக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கரணம் வுற்பத்தி திருஷ்யத்தே அனேன இத்தி தரிசனம் தரிசனம்ங்கிற சப்தம் இந்த இடத்துல என்ன வுற்பத்திப்பாம்பா ஹரித்வாரத்துக்கு போன உடனே சன்னியாசி கேட்பா தர்சனம் தர்சனம் சொல்கிறாங்களேப்பா தரிசனத்தோட என்ன அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்க ஹரித்வாரில் கேட்கறதுக்காக நமக்கு தெரியணும் ஆனால் தெரிஞ்சிருந்தால் யார் கேட்டாலும் சொல்லலாம் வந்து ஹரித்வாரத்தில் போன உடனே இந்த காஷாயத்தை பார்த்தாலும் மதிப்பு கிடையாது அதெல்லாம் சொல்லணும் திருஷ்யத்தை அனே நைத்தி தரிசனம் சாதாரண கேள்வி மாதிரி தான் இருக்கும் ஆனால் நமக்கு தெரியல என்ன தரிசனம்னா பார்க்கறது பார்க்கறதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லை இல்லை இது வந்து பிரமாணத்துக்கு தான் தரிசனம்னு பேர் இருக்கட்டும் பிரமாணத்துக்கு பிரமாணம்னு என்ன அறிவை தரும் கருவி தரிசனங்கிறது என்ன மெய்ப்பொருளை காட்டும் நூல்கள் மெய்ப்பொருள் தத்துவத்தை விளக்கும் நூல்கள் தரிசனம் என்று அழைக்கப்படும் ஏனென்றால் ம அந்த அந்த நூல்களின் வாயிலாகத்தான் மெய்ப்பொருளை நாம் தரிசிக்கின்றோம் என்பதனால் உணர்கின்றோம் என்பதனால் அதற்கு என்று பெயர் வைக்கப்பட்டது விஷயத்துக்கு வருவோம் ஒரு ஒரு ஒரு தர்சனமும் ஏழு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் ஒன்று பந்தஸ்வரூபா அப்புறம் அடுத்தது பந்த காரணம் பந்தத்தின் ஸ்வரூபத்தை சொல்லணும் அப்புறம் பந்தத்தோட காரணத்தை சொல்லணும் பந்தத்தோட ஸ்வரூபம் என்ன ஜன்ம மரணப்பிரவாக பந்தகா சுகதுக்கத்தில் அழுந்தது தான் பந்தம் அதுக்கு காரணம் என்ன அது பந்த காரணம் அடுத்தது ரெண்டாவது என்னென்னா மோக்ஷரூபம் ரெண்டாவதுல மூணாவது மோக்ஷத்தோட ஸ்வரூபம் என்ன அப்புறம் மோக்ஷத்தை அடையிறதுக்கு காரணம் என்ன மோக்ஷ காரணம் கிம் ஹேத்துன்னு போடலாம் சப்தத்தை மாற்றி போடுவோம் பந்த ஸ்வரூபா பந்த லக்ஷணம் பந்த காரணம் பந்த ஹேத்து எல்லாம் சொற்களை மாற்றி போடுறது அதே மாதிரி மோக்ஷஸ்வரூபம் அல்லது மோக்ஷக்ஷணம் அப்புறம் மோக்ஷத்துக்கான காரணம் அல்லது மோட்சத்துக்கு ஹேத்து சப்தங்கள்லாம் நிறைய பழகட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆஹா பந்தஸ்வரூபா கஹா பந்த லக்ஷணம் கிம் லக்ஷணம் வந்து ந பூசலிங்கம் ஸ்வரூபாங்கிறது புல்லிங்கம் அதில் பந்தஸ்வரூபா கஹா பந்த லக்ஷணம் கிம் பந்த காரணம் கிம் பந்தகேது கந்தஹேது கஹா எல்லாம் விளக்கணும் அதே மாதிரி மோக்ஷஸ்வரூபா கஹா மோக்ஷ மோக்ஷலக்ஷணம் கிம் மோக்ஷகாரணம் கிம் மோட்சஹேத்து கஹா சும்மா வார்த்தை உங்களுக்கு நிறையா உக்காப்பிடறேன் டெவலப் ஆகும் சொல்கிறேன் நாலாச்சா பந்தஸ்வரூபா பந்த காரணம் மோக்ஸ்வரூபா மோட்ச காரணம் நாலு விஷயமாச்சு அப்புறம் ஜீவஸ்வரூபம் ஜீவஸ்வரூபகா ஈஸ்வரஸ்வரூபகா அப்புறம் ஜகத் ஸ்வரூபா ஆக்சுவலாக இது முதல்ல இதை தான் போடுவோம் ஜீவஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் ஜகத் ஸ்வரூபம் வந்து இண்டிவிஜுவல் ஈஸ்வரன் அப்புறம் வந்து வேர்ல்டு பொதுவாக இது வந்து ஜீவேஸ்வர ஜெகத் தத்துவம் தமிழ்லாம் இறை உயிர் தலை அப்படிம்பாங்க இறை உயிர் தலை பசு பத்தி பாஷம் அதெல்லாம் இதுதான் இறை உயிர் தலை ஏன்னா இங்கே இறை உயிர் உலகு அப்படி தான் சொல்கிறோம் நம்ம சைவ சித்தாந்தத்துலாம் சொல்லுவாங்க பாஷஞானம் பசு ஞானம் பதிஞானம் ஞானத்தை மூணாக பிரிப்பாங்க இடையில சொல்கிறேன் பாஷ ஞானம் பசு ஞானம் பதிஞானம் பாசஞானம்னால் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லா விவகாரம்லாம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸுனா என்ன எல்லாம் அனாத்ம ஞானமெல்லாம் என்னதுன்னா அனாத்ம ஞானமெல்லாம் பாசஞானம் வாங்க பசு ஞானம் என்ன ஜீவனை பத்திர ஞானம் தன்னை பத்திரத்து ஆத்மா இதுக்கு ஜென்மா இருக்குது மரணம் இருக்குது புண்ணிய பாபம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பசு ஞானம் பதிஞானம்ங்கிறது இறைவனுடைய பெருமைகள் இறைவனுடைய இலக்கணம் இறைவனுடைய பெருமைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது பதிஞானம் அப்படி சொல்லுவாங்க அதனால் ஜீவ ஈஸ்வர ஜெகத் இது நான் சொன்னது இடையில் சொன்னது எதுக்கு சொன்னேன்னா பந்தமும் வீடும் பரந்தநூல் காட்ட பார்க்க மாட்டா உணருமாறு அறியும்படி வஸ்து தத்துவம் சொல்வேனே வஸ்துவின் உண்மையை இந்நூலின் கண் சொல்வேன் இப்பொழுது நான் இந்த கிரந்தத்தில் இந்த நூலில் இந்த வஸ்துவினுடைய தத்துவத்தை சொல்ல போகிறேன் பாரமார்த்திக வஸ்துவினுடைய தத்துவம் சொல்லப்போகிறேன் அவ்வளவுதான் அப்போ இந்த பாட்டு முடிஞ்சு போச்சு அந்தமும் நடுவும் ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் சந்ததம்னா இடைவிடாமல் காலத்தை கடந்து எப்பொழுதும் அந்த அர்த்தம் நான் ஒரு பதமும் புரியலேன்னா கேட்டுடுங்க நான் விட்டுட்டு போனாலும் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு நூல் சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேன் என்பதன் கருத்து பூர்வாச்சாரியரான வாதராயணர் முதலியோர் தெய்வவாணியால் வெகு கிரந்தங்கள் முன்னமே அருளி செய்திருக்க நீர் நூதனமாகச் சந்தமிழ் பாஷையால் இயற்றும் நூலானது நிற்பலமாம் என்று வரும் நிற்பலமாம்னா நிஷ்பலம் என்று வரும் ஆ சங்கையை பற்றி தெய்வவாணியால் உள்ள அந்நூல்களால் கூறிய மதியுடையோர்க்கே போதம் உள்ளதாம் மந்த மடியு மடியுடையோர்க்கு பாஷா கிரந்தங்களால் அல்லாமல் அந்நூல்களால் போதம் உளது ஆகாது என்பது துணிவாதலால் துணிவாதலால் நூதனமாக இந்நூலாம் இந்நூல் ஆரம்பிப்பது சஃபலமாம் என்பது என்ன வியாக்கியான வரும் சஃலமாம் என்பதுன்னா பயனுடையதா பயனுடையதாகும் இதையே நம்ம வந்து இந்த சம்ஸ்கிருதத்தை எல்லாம் இருக்கே அதை மாற்றி ஒரு புஸ்தகம் எழுதணும் நிற்பலமாம் சஃலமாம் எல்லாம் சம்ஸ்கிருத மயமா சம்ஸ்கிருதம் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் ரொம்ப தான் தமிழ் சபலமாம் என்பது அதனால் மந்தரும் என்பதில் உம்மை எழிவு சிறப்பாய் கூரியமதியுடைய ஏனையோரும் என எதிரது தழியி நின்றது தழியின் தமிழுக்குன்னே நம்ம சம்ஸ்கிருதம் படிக்கிறது மட்டும் விட்டு தமிழ் படிக்க ஆரம்பிக்கணும் எதிரது தழியே நின்றது அதுக்கு சமஸ்கிருதமே பரவாயில்லன்னு ஆயிடும்புகிறோம் எதிரது தழியே நின்றது எதிரது தழியும் நின்றது எப்படி படிக்கிறதுல புரிஞ்சுக்க வேண்டி தான் விஷயம் புரியுறது மந்தரும் உணருமாறுன்னு சொன்னதுனால மற்றவங்களும் படிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது அதில் அதுக்காக மற்றவங்கள்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதிகாரி சொல்லியாச்சு விஷயம் விஷயம் சொல்லியாச்சு விஷயம் என்னது வஸ்து தத்துவம் வஸ்து தத்துவம் என்னது வஸ்து தத்துவம் வந்து இதில் சொல்லப்படுற வஸ்து தத்துவம் வஸ்து தத்துவங்கிறது தான் விஷயம் அது பிரதிபாதனம் பண்ணப்படுவது யாது அது விடயம் எனப்படும் அது விடயம் எனப்படும் இந்நூலின் கண்ணே சீவ பிரமங்களின் ஏகத்துவம் பிரதிபாதனம் செய்திருத்தலின் அவ்வேகத்துவமே இந்நூல்க்கு விஷயமாம் விடயமாம் ஜீ பிரத்தினுடைய ஏகத்துவம் ஜீவாத்மாவும் பிரம்மனும் ஏக்கம்னு சொல்லியிருக்கிறதுனால ஏகத்துவமே விஷயமாம் வஸ்து தத்துவம்னா என்ன அர்த்தம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அது ரொம்ப அழகாக சொல்றது சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் என்னையா டாபிக் வேதாந்தத்தில் என்ன விஷய சுத்த சைதன்யம் எவ்வளோ தெளிவாக விஷய சுத்த சைதன்யம் ஜீிரைக்கியலட்சணம் எத்தைவ் சர்வேதா சமன்வய வேதாந்தா சமன்வய எற்றவெண்ட் தீவிர ஐக்கியம் சுத்தச்சைதம் விஷய ரொம்ப அழகாக சொல்றது அருமையான ஸ்லோகம் அது மறக்கவே கூடாது வேதாந்தத்தில் விஷயம் என்னென்ன இந்த ஒரு அனுஷ்டு மீட்டர் முடிச்சு அனுஷ்டுப்ந்தஸ் விஷயச்சைதம் ஜீவபிரம்மக்கியலம் எத்தவசிய வேதாந்தமன்வய சிம்பிளாக சர்வ வேதாந்தத்திலையும் கன்சிஸ்ட முரண்படாமல் எல்லா உபநிஷத்துலையும் சொல்லியிருக்கிறது என்னென்னா ஜீவபிரமஐக்கியம் அது எதை வச்சுன்னு சொல்லுங்க சுத்தச்சைதம் விஷயம் என்னென்னா சுத்தச்சைதம் விஷய அது என்ன சுத்த செய்தன்யம் ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுன்னு காட்டுற சுத்த சைதன்யம் தான் விஷயம் அதை பற்றி எங்கே இருக்குன்னா வேதாந்தம் முழுக்க பாரு இதுதான் விஷயம் இல்லை சர்வ வேதாந்தானாம் சமன்வயா சரி நீ அடுத்த பா பாட்டுக்கு போகிறோம் வஸ்து தத்துவம்ங்கிறதுக்கு விளக்கம் சொன்னேன் என்னவோ சொல்றேன் நினச்சிடாங்க வஸ்து தத்துவங்கிறதுக்கு விளக்கம் என்னது விஷயம் விஷயம் என்னது ஜீவ பிரம்ம ஏகத்துவம் ஒரு அவதாரிக்கு இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்காக படிக்கிறேன் இந்த புக்கு கிடைக்காது கிடைச்சாது நான் வாங்கி தரேன் ஆனால் செந்தமிழ் பாஷையினும் பிரபந்தங்கள் அநேகம் இருத்தலின் நீர் நூதனமாகச் செய்வதில் விசேஷம் இன்மையின் விசேடம் இன்மையின் இது நிற்பிரயோஜனமாம் என்று ஆசங்கித்து தாம் நூதனமாக செய்ய புக்க நூலின் விசேடத்தை தெரிவித்து உணர்த்துகின்றார் ஏற்கனவே செந்தமிழ் பாஷை அது செந்தமிழ்னே அழகாக சொல்கிறாரு அதை ஒழுங்காக சொல்கிறார் அது அவங்க அவங்களுடைய ஸ்டைல் அது நீர் வந்து செந்தமிழ்னா என்ன எல்லாத்தையும் அணைச்சின்னு போயிருக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் பேதமெல்லாம் பார்க்கலை இது வந்து என்னது என்னது தனித்தமிழ் இயக்கமெல்லாம் வரல வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணலை வச்சுங்களேன் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிட்டு இருக்க மாட்டார் இவருங்கெலாம் இல்லை செந்தமிழ் பாஷையினும் பிரபந்தங்கள் அதி அநேகம் இருத்தலின் நிறைய இருக்க ஐயா இதுலேயும் ஏகப்பட்ட புஸ்தகமெல்லாம் இருக்கு நீர் நூதனமாக செய்வதில் விசேஷமின்மையின் நீர் நூதனமாக செய்வதில் என்ன விசேஷம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு புத்தகம் ஆரம்பிக்கவே விடமாட்டான் ஏன்னா வம்பில் மாட்டி விடாது எல்லோரும் அதில் ஆரம்பிக்க விடாமல் இருக்கிற அதுக்கு வந்து நியாயப்படுத்தணும் ஜஸ்டிஃபை பண்ணணும் இதனால் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது நியாயத்தை லாஜிக்கு நியாயப்படுத்துறதுன்னா சும்மா நியாயப்படுத்துறதில்ல நியாயப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கணும் ஆயினால்தான் நான் புத்தகம் எழுதுகிறேன் இல்லாட்டி நான் எழுத போகிறதில்ல ஏற்கனவே நிறைய புஸ்தம் இருக்குது எனக்கும் தெரியும் சில பேர்லாம் சொல்லுவாங்க இது வந்து இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்காக இல்லை என் புத்தியை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக நான் எழுதுகிறேன் நீங்கள் உணவு படிக்கிறன்னா படிச்சுங்கும்பர் சில பேர் அப்படி எழுதுவாங்க இது வந்து உங்களுக்கு சொல்லணும் ஊருக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் எழுதலை என்னமோ என் புத்தியை கொஞ்சம் செளியாக தெளிவாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சிலதெல்லாம் யோசித்தேன் அதை நான் எழுதி வச்சுருக்கேன் உனக்கு இது பிரயோஜனமாக இருந்தால் படிச்சுக்கும் அப்படி சொல்லிவிடுவாங்க சில பேர் எப்படியெல்லாம் முறைகள் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டதெல்லாம் சொல்லிடப்படாது புத்தி இல்லையா அறிவை போய் குழப்பப்படாது இல்லையா நான் புத்தி பேதம் ஜனயேத் அஜானாம் கர்ம சங்கீனாம் அதனால் புத்தி பேதத்தும் பண்ணக்கூடாது அதனால் வந்து இல்லை இல்லை நான் பண்ணதுக்கு காரணம் இருக்குது நான் சும்மா ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டு சொல்கிறார் நான் வந்து நிறைய புஸ்தகம் இருக்குங்கிறத சொல்லலாம் இருந்தாலும் நான் இப்போ எழுத போகிற மாதிரி புஸ்தகம் இருக்க முடியாது அதனால தான் நான் தைரியமாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சொல்கிறேன் கைவல்ய நவநீதம் மாதிரி ஒரு தமிழில் வேதாந்தத்தை சொல்லக்கூடிய கிரந்தம் இது அதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கப்புறம் வரல எல்லாம் சொல்கிறாங்க நிறைய ஒன்று ஒன்று சொல்கிறாங்களே தவிர சாஸ்திரமாக க்ளீனாக கைவல்ய நவநீதம் ஸ்தோத்திரம் இல்லை சாஸ்திரம் இது தேவாரம் மாதிரி இல்லை திருவாச்சகம் தேவாரம் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தம் எல்லாம் வேதத்தோட சாரம் சொல்லின்னு சொல்லுவாங்க வேதத்தோட சாரத்தை விளக்குறது வேதத்தோட சாரம் என்ன பிரம்மம் பிரம்மத்தை ஸ்துதி பண்ணுறது பிரம்ம கடவுளை ஸ்துதி பண்ணி சொல்கிறது அது ஒன்றும் விஷயம் பெரியதில்லை ஆனால் சாஸ்திரமாக இல்லை தேவாரமோ திருவாச்சகமோ தாய்மானவர் பாடலோ இதெல்லாம் வந்து சாஸ்திரம் கிடையாது அதெல்லாம் வந்து ஸ்துதி ஸ்தோத்திரம் நம்ம வந்து அதையும் படிக்கணும் இதையும் படிக்கணும் ரெண்டையும் படிக்கணும் இதை படித்தால் தான் அதோடய தெரியும் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தாதான் இப்போ சைவ சித்தாந்தத்தில் அப்படி தான் இருக்குது அதனால தான் சந்தானக்குறவர்கள் சமயக்குறவர்கள்னு ரெண்டாக பிரிச்சுன்னு விட்டாங்க இவங்க சமயக்குறவர்கள்லாம் கடவுளை புகழ்ந்து பாடுறவங்க சந்தானக்குறவர்கள்லாம் கடவுள் தத்துவத்தை விளக்கி சொல்பவர்கள் அதனால் கடவுள் தத்துவத்தை விளக்கி சொல்கிறதுக்கு சாஸ்திரம் அதனால் வந்து உண்மை விளக்கம் சிவஞான போதம் எல்லாம் வந்து சாஸ்திரங்கள் அதெல்லாம் நிறைய சாஸ்திர ரூபமாக இருக்குது பகவத்கீதையெல்லாம் ஸ்தோத்ரம் இல்லை சாஸ்திரம் அதில் நடுவில் எங்கேயாவது ஸ்தோத்திரம் வரும் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை ஸ்துதி பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதனால் விஷ்ணு சாஸ்திரநாமத்தையெல்லாம் சாஸ்திரமாகவும் ஸ்தோத்திரமாக இருக்கும்பாங்க ஒரே நேரத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் லலிதா சாஸ்திரநாமம் எல்லாம் சாஸ்திரமாகவும் இருக்கிறது ஸ்தோத்ரமாகவும் இருக்கிறது அது ரொம்ப ரேர் அப்படி அமையிறது ரெண்டும் புரிஞ்சுக்கணும் சாஸ்திரங்கிறது தத்துவங்களை அறிந்து கொள்வது அப்புறம் வந்து ஸ்தோத்திரங்கிறது அந்த தத்துவத்தை போற்றி வழிபடுவது எந்த தத்துவத்தை அறிஞ்சிட்ருக்கோமோ அந்த தத்துவத்தை போற்றி வழிபடுவது பார்க்கலாம் படர்ந்த வேதாந்தமனும் பார்க்கடல் முண்டு முன்னூர் குடங்களில் நிரைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தேனின் இந்த கைவல்ய நவநீதத்தை அலைவரோ பசீலா ரே ஒரு நடுவில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல விட்டு போனது இதுக்கு நல்ல உரை ஒருத்தர் எழுதியிருக்கார் அவர் பேர் பொன்னம்பல சுவாமிகள் கோயிலூர் மட்டத்தினுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய உரையை வச்சுக்கொண்டுதான் பெரும்பாலும் இதை ஃபாலோ பண்றேன் இதை தவிர நிறைய உரைகள்லாம் இருக்கு ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் உரை அருணாச்சல சுவாமிகள் உரை இப்படியெல்லாம் வந்து வேதாந்தத்தில் நல்ல முமுட்சுக்களாகவும் நல்ல மு முக்கள் நல்ல ஜானிகளாகவும் முக்தர்களாகவும் இருந்த பெரிய பெரிய மகான்களெல்லாம் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் அது ரொம்ப பிரசித்தமானது இந்த இவருடைய வியாக்கியானம் யார் பொன்னம்பல சுவாமிகள் வியாக்கியானம் இதில் முன்னாடி இருக்கக்கூடிய சில வியாக்கியானங்கள் எல்லாம் அந்த வியாக்கியானம் இந்த இதை அந்த வியாக்கியானம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில இடங்களெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவார் அது இந்தந்த காரணத்தினாலும் சரியில்லைங்கிற நியாயத்தை காட்டுவார் அதனால் வந்து ரொம்ப தெளிவான ஒரு புஸ்தகம் இந்த கோயிலூர் மட்டத்தில் இந்த உரையைத்தான் எல்லோரும் படிக்கிறாங்க இது சிதம்பரத்தில் வெளியிட்ருக்காங்க சிதம்பரத்தில் ஒரு மட்டம் இருக்குது கோயிலூருக்கு பிரான்ச் அந்த மட்டத்தில் வெளியிட்ருக்காங்க இது இடையில் நான் சொல்ல விரும்பிய விஷயம் இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா விஷயமும் அதிகாரியும் முதல்ல சொல்லப்பட்டது இங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னா பிரயோஜனம் சொல்லப்படுகிறது இந்த நூலில் பிரயோஜனம் சொல்லப்படுகிறது அழகாக சொல்கிறார் தான் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய பிரயோஜனம் இந்த ஸ்லோகத்தில் பிரயோஜனத்துக்கு மாத்திரமே இது சொல்லப்பட்டிருக்கு சம்பந்தமும் இதில் சொல்லப்பட்டதாக நாம் புரிந்து வேண்டும் இந்த சம்பந்தங்கிறது விஷயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உள்ள சம்பந்தம் அதிகாரிக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் அப்புறம் வந்து அதிகாரிக்கும் பிரயோஜனத்துக்கும் உள்ள சம்பந்தம் இப்படி எல்லாம் நிறைய இருக்குது அதனால் என்ன அது நமக்கே புரியும் அதெலாம் சொல்லணும் இப்படி இதனால் இப்படி அது இருக்குங்கிறது தெரியும் நமக்கு இருந்தாலும் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது ஒரு முறை ஒரு சம்பிரதாயம் சாதாரணமாக விஷயத்துக்கும் பிரயோஜனத்துக்கு மாத்திரம் சம்பந்தம் என்ன போகும் விஷயம் என்ன சுத்த சைதன்யம் பிரம்ம பிரயோஜனம் என்ன மோக்ஷம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா மோட்சம் கிடைக்கும் இந்த மோட்சன் யாருக்கு கிடைக்கும் அதிகாரிக்கும் இந்த பிரயோஜனை முமுக்ஷுவாக இருந்தால் தான் இவனுக்கு இந்த சம் இது கிடைக்கும் இந்த முமுக்ஷுக்கு தான் இந்த மோட்சன் கிடைக்கும் முமுக்ஷுவுக்கு இந்த விஷயம் தேவை இந்த கிரந்தத்துக்கும் சப்ஜெக்ட்டுக்கு என்ன விஷயம்னா இந்த கிரந்தம் இந்த புஸ்தகம்தான் இந்த விஷயத்தை எடுத்து விளக்குகிறது இது விளக்குகிறது விளக்கப்படுவது என்ற சம்பந்தம் இப்படிலாம் சொல்லணும்னு ஒரு மரபு இருக்குது ஒரு சம்பிரதாயம் அதனால் அதில் வந்து ரொம்ப தாற்பயம் வைக்கிறது இல்லை ஆனால் அது சொல்லணுங்கிறது ஒரு மரபில் இருக்குது ஆனால் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது இல்லாட்டியும் வந் அந்த காலத்தில் எதா பேசணும்னா எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேணும் சும்மா என்னத்தையாக சொல்லிவிட்டு சரி நீ சொல்கிறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னா நான் எதாது இடையில பேச ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுங்களேன் என்ன சம்பந்தம் நான் பாட்டுக்கு நடுவில் வேறு என்னத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க என்னத்தையாது திடீர்னு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து என்னாச்சு தெரியுமா அந்த டெண்டுல்கர் என்ன பண்ணான்னா கைவல்லி நவனியத்துக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் எதா அதுக்கு எதாவது ஒரு சம்பந்தம் வேணும் இல்லையா எப்படியாவது ஒரு விஷயத்தை விளக்கினா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் ஏதாவது சொல்லணும் இல்லை இல்லாட்டி சம்பந்தமே இல்லாமல் என்னத்தை பேசுறது எது பேசினாலும் அதோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசாதையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை பழக்கத்திலே ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசாது எதை பேசுகிறோமோ அதுக்கு ஒட்டின விஷயத்தை பேசு தேவையில்லாதெல்லாம் என்னத்தை இல்லாமல் உளரின் இருக்கியே அப்படின்னு நம்ம பழக்கத்திலேயே சொல்கிறோம் ஆகையினால் இது ஒரு கவனம் இந்த டெக்ஸ்ட்டை எழுதுறவனும் சரி அதை டீச் பண்ணுறவனும் சரி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் சொல்லப்படாது அதுக்கு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கணும் ஆகினால அந்த சம்பந்தத்தை ஒரு முதல்ல ஏதோ சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் சொல்கிறேன் நினைக்கா இங்கேயோ தான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் படும்படியாக இந்த சம்பந்தம்னு ஒன்று வச்சுருக்காங்க படிப்போம் படித்தா தெரியும் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் ூர் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் குறவர்களெலாம் காட்சின்னு படிக்கக்கூடாது குறவர்களெல்லாம் முன்னூர் குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் குறவர்கள்னா யார் பெரிய ஞானிகள் மகான்கள் குருமார்கள் இங்கே குறவர்கள்னு சொன்னால் இந்த ராவை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அராவுக்கும் இந்த ராவுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால் குறவர்கள் என்றால் குருமார்கள் நீ சரியான குரவன்னு சொல்கிறோம் போல் அந்த அர்த்தம் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது அதனால் வந்து இங்கே குறவர்கள் என்றால் குருநாதர்கள் வியாசர் சங்கராச்சாரியார் கோவிந்த பகவத் பாதர் பெரிய மகான்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள்னா படர்ந்த வேதாந்தம் படர்ந்த வேதாந்தம்னா என்ன வேதாந்தம் வந்து ரொம்ப இதாக இருக்குது இவர் சொல்கிறார் அர்த்த கம்பீரத்தால் அளத்தற்கரிதாகலானும் பரிபூரண பரமானந்த ரூபமான சீதளத்தை பயத்தலானும் அமலமாயும் அற்புதமாயும் இருத்தலானும் வேதாந்தத்தை பார்க்கடல் என்றும் பூர்வாச்சாரியராகிய வாதராயணர் முதலியோர் தாம் உபதேசிக்கும் வகைக்கு ஏற்க தமக்கு வேண்டிய வாக்கியங்களை அங்கங்கே எடுத்துக்கொண்டதை முண்டு என்றும் அவ்வாக்கியங்களை நூலாக பூர்த்தி செய்ததை முன்னூர்க் குடங்களில் நிறைத்து என்றும் அப்புராதன கிரந்தங்களை இவ்வாசிரியர் குருமுகமாக ஆராய்ந்து அவற்றில் இன்னது பூர்வபட்சம் இன்னது சித்தாந்தம் என தேர்ந்ததை காய்ச்சி என்றும் சித்தாந்தத்திலும் ஆக்கியாயிக்கை ஆக்கியானகம் முதலியவற் ஆக்கியானம் முதலியவற்றை ஒழித்து சாராம்சமான பிரகரணார்த்தங்களை தமது அனுபவ பலங்கொண்டு பலபட விசாரித்ததை கடைந்து என்றும் பிரம்மாண்டம ஐக்கிய ஞானத்துக்கு முக்கிய உபயோகிகளான பதார்த்தங்களை தமது மனதிலே தாரணை செய்ததை எடுத்து என்றும் அவைகளை பத்திய ரூப பிரபந்தமாகச் செய்ததை அளித்தேன் என்றும் இக்காரணத்தால் இன்னோர்க்கு கைவல்ய என நாமமிட்டேன் என்பார் கைவல்ய என்றும் இதை குருமுகமாகவே குருமுகமாகவே கேட்டு அனுபூதி பெற்றவர் செய்யத்தக்கவையெல்லாம் செய்து அடையத்தக்கவையெல்லாம் அடைந்தேம் என்னும் அமைதி ரூபமான நிரங்குஷ திருப்தராய் சம் சம்சார வனர்த்தத்தினின்றும் முத்தராவர் என்பார் விடயமன் திளைவர் விடயமன் தின்ற அலைவரோ பசியிலார் என்றும் கூறினார் எப்படி போயின்ண்டே இருக்குது வரும் ஃபுல் ஸ்டாப்பே காமாவே இல்லை போடுறதில்ல போயின்ண்டே ஒரு வரிசைய சொல்லிகிட்டு இருக்கார் என்றும் என்றும்ங்கிறது காமா இருக்குது சொல்லிகிட்டே இருக்கார் வருஷை ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறது சொல்லணும்னா இது அதுக்கு ஒரு ஆழமாக விஷயம் சொல்லணுமோ இல்லை படர்ந்த வேதாந்தம்னு சொன்னால் என்ன வேதாந்தம் வந்து வேதாவா ஏதே அனந்தாவை வேதாஹா வேதமே சொல்கிறது வேதம் வந்து நிறைய இருக்குது எத்தனை உபனிஷத்து இருக்குது ஏகைகது சாக்காசியாம் ஏகைக்கோபனிஷன் மதா மட ஏகைகோபனிஷன் மதா ஒரு ஒரு சாக்கையிலையும் ஒரு ஒரு உபனிஷத்து இருக்குது அதனால் படர்ந்த வேதாந்தம்னா என்ன வேதாந்தம் நிறைய இருக்குது அநேகமாய் விரிந்துள்ள உபநிஷத்துக்கள் என்று கூறும் படர்ந்த வேதாந்தம்னு சொன்னால் அநேகம்னு அர்த்தம் படர்ந்தன்னு சொன்னால் நிறைய படர்ந்துருக்கு ஏதோ கொடி படற மாதிரின்னு அர்த்தம் இல்லை அதனால் படர்ந்த வேதாந்தம் வேதாந்தம்னால் வேதத்தினுடைய கடைசி பாகம் உபநிஷத்துக்கள் என்னும் உபநிஷத்துக்கள் என்னும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது வேதாந்தத்தை சொல்கிற போது அதுக்கு ஒரு விசேஷம் சொல்கிறார் படர்ந்த வேதாந்தம் நிறைய இருக்குது பாவேதான் உபனிஷத்து ஏதோ ஒரு உபனிஷத்து நிறைய உபனிஷத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு நிருசிம்ம தாபினி உபனிஷத்துன்னு இருக்குது பூர்வ தாபினி உபனிஷத்து உத்தர தாபினி உபநிஷத்து இப்படிலாம் நிறைய நிருசிம்ம பூர்வ தாபினி நிருசிம்ம உத்தர தாப்பினி அப்படிலாம் உபனிஷத்துக்கள் ஸ்வேதாஸ்வத்தரோ உபநிஷத் இப்படிலாம் நிறைய அத்தமான உபநிஷத்துக்கள்லாம் நிறைய இருக்குது பாக்கியங்கள்லாம் இருக்குது அப்போ உபநிஷத்து நிறைய இருக்குது அது வந்து பார்க்கடல் பார்க்கடல்னா என்ன இவர் வெண்ணெய் கொடுக்கணுமே நவநீதம் அதுக்காக பார் கடல்ன்னு சொல்கிறார் அது பெரிய பார்க்கடல் அது என்ன அதுக்கு சொல்கிறார் அர்த்த கம்பீரத்தால் பா கடல்னால் இருக்கும் ஆழமாக இருக்கும் கட கடலோட அது கடல்ங்கிறது ஆழமாக இருக்கும் பறந்துருக்கும் பறந்துருக்கும் ஆழ்ந்திருக்கும் பறந்து ஆழ்ந்திருப்பது கடலுக்கு இலக்கணம் பார் கடல் வெண்ணெய் வரணுங்கிறதுக்காக இது அர்த்த கம்பீரத்தால் அளத்தற் கரிதலானும் இதனுடைய டெப்த்தை கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ போயின்ட்டுருக்குங்கிற அர்த்தம் எத்தனை தடவை முண்டைக்கு உபனிஷத்து படித்தாலும் புது புது அர்த்தம் வருது கைவலை நவீனயத்தை எத்தனை இதுவே அப்படி இருக்குது கைவள்ளை நவநியத்தை திரும்ப திரும்ப சொன்னாலும் அது அவ்வளோ வந்துட்டே இருக்குது அதனால் அர்த்த கம்பீரத்தால் அர்த்தம்தான் ஆழம் இதனுடைய பொருள் இருக்கே அர்த்தம் இருக்கே உபனிஷத்துக்களுடைய அர்த்தம் மீனிங் இருக்கே ரொம்ப ஆழமானது ஆழமானது பறந்திருக்கிறது அதில் அர்த்த கம்பீரத்தால் அளத்தற்கு அரிதலா அரிதாகலானும் பரிபூர்ண பரமானந்த ரூபமான சீதளத்தை பயத்தலானும் அது மாத்திரம் இல்லை படிக்கிறதுனால அது க குளிச்சா குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா உப்பு தண்ணின்னு சொல்லப்படாது இங்கே வந்து பார்க்கடல் அதனால் வந்து குளிச்சா வந்து எப்படின்னா அது குளிர்ச்சியாக இருக்கும் சாதாரணமாக தண்ணீரில் நீரில் குளித்தா குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி உபனிஷத்துக்களை எல்லாம் படித்தா நமக்கு ஆனந்தமாக இருக்கும் அதனால தண்ணீரில் குளிச்சு க கடலில் எப்படி குளிர்ச்சியாக இருக்கோ கடல் எப்படி ஆழமாக இருக்கோ இங்கே ஆழங்கிறது அர்த்த கம்பீரம் அர்த்த கம்பீரம்னா என்ன பொருள் கம்பீரம்னாலே ஆழம்னு அர்த்தம் ரொம்ப கம்பீரமாக இருக்கான் என்ன அர்த்தம் ஆழமான ஆளப்பா ரொம்ப ரொம்ப டீப்பான ஆள் அப்படின்னா சொல்கிறோம் ரொம்ப ஆழமான ஆள் சொல்கிறோமோ இல்லை அப்போ வந்து அதுவும் உபநிஷத்து மந்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அர்த்த கம்பீரத்தால் ஆழமாக இருக்கிறது அது மாத்திரமில்லை அது படிக்கிறதுனால என்னென்னா அதனுடைய ஆழமும் நீங்கள் பறந்தது ரெண்டும் போட்டுங்க பறந்தும் ஆழ்ந்தும் இருக்கிறது கருத்துக்கள் எல்லாம் விரிவாகவும் ஆழ்ந்தும் கூறப்பட்டிருக்கிறது எனவே அது பார்க்கடலோடு ஒப்பிடப்படுகிறது மேலும் கடலிலே குளித்தால் எப்படி குளிர்ச்சி உண்டாகிறதோ இந்த உபனிஷத்துக்களை படிப்பதால் நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது எனவே இதுவும் கடலோடு ஒப்பிடப்பட்டு பார்க்கடல் என்று கூறப்படும் எனவே பார்க்கடல் என்று கூறினார் அப்படி போட்டு சிம்பிளாக எழுதுங்க பார்ப்போம் எப்படி எழுதுனீங்க பார்ப்போம் நல்லா பண்ணலாம் பார்க்கடல் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூர்க்குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் குறவர்கள் எல்லாம்ங்கிறத விட்டுருவோம் குறவர்கள் குறவர்கள் குருநாதர்கள் என்ன பண்ணினார்கள்லாம் மொண்டு மொண்டுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார் அவங்களுக்கு என்ன பண்ணாங்களாம் அவங்களுக்கு வேண்டிய வாக்கியங்களெல்லாம் அங்கங்கே எடுத்துக்கிட்டாங்களாம் அதுதான் மொண்டு அது பார்க்கடல் பெரிய சமுத்திரம் அது இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணாங்களாம் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைய குடம் வச்சாங்க குடம்ங்கிறது என்ன எல்லா கிரந்தங்கள் எல்லா திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை நீங்கள் வந்து அழகாக ஒர்க் பண்ணணும் குடங்களெல்லாம் என்னது குடங்களெல்லாம் வந்து நிறைய கிரந்தங்கள் அநேக கிரந்தங்கள் எப்பேற்பட்ட கிரந்தங்கள்னா வியாசர் முதலான பெரியவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதில் இருக்கிற வாக்கியங்களெல்லாம் எடுத்து மொண்டு குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் குடங்களில் பகுவச்சனம் குடங்களில் கட்டேஷு உடனே நம்ம சம்ஸ்கிருதத்தில் போடணும் கட்டேஷு பூரிதாக குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் இப்போ இங்கே வந்து முன்னூல் குடங்கள்னால் முன்னூல்னால் என்ன இப்போ குடங்கள்ங்கிறது நிறைய கிரந்தங்கள் முன்னூல்னால் என்ன அர்த்தம்னா இவர் சொல்கிறார் பாஷ்யம் வார்த்திகம் சூத்திரம் பாஷ்யம் வார்த்திகம்ங்கிறார் இவரோடய அர்த்தம் வந்து சூத்திர பாஷ்ய வார்த்திகம் சூத்திரம்னா என்ன பிரம்மசூத்திரம் பாஷ்யம்னா சங்கர பாஷ்யம் வார்த்திகம்னா அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க பாஷ்யத்துக்கு வார்த்தைகம் சூத்திரத்துக்கு வார்த்தைகம் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க ஆக என்னால் பாஷ்ய வார்த்திகம்னு சொல்கிறார் ஆனால் நான் ஒன்று முறையாக படித்தது நான் ஒன்று கேட்டதில்லை இதில் இது வந்து மரபாக ஒரு பாடம் சொல்கிறவங்கலாம் இருக்காங்க ஒரே ஒருத்தர் இருக்கார் இப்போது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த கோயிலூர் மரபுப்படி பாடம் சொல்கிறவங்க அதனால் ரொம்ப ஒரு காலத்தில் ஐநூறு அறநூறு பேர் படித்த இடம் அது அந்த படத்துக்கு போகணும் பார்க்க வேண்டிய இடம் அது அது மாத்திரமில்லை அந்த அந்த அந்த இப்போ ஒருத்தர் இருக்கார் ரிஷிகேஷர் இருக்கார் ஒருத்தர் மகாநாராயண சுவாமின்னு இருக்கார் நல்ல பாடம் சொல்லுவார் இவங்கள்லாம் வந்து அருமையாக இந்த பாடத்தை இந்த ரொம்ப சம்பிரதாயமாக சொல்லிகிட்டு இருக்கு பாலம் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஆழமாக தெரியும் நமக்கு வந்து நம்ம உபனிஷத்தை படித்ததை வச்சுன்னு சொல்கிறோம் இதுக்கு அவங்க ஒரு ட்ரெடிஷன் வச்சுருக்காங்க அது தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் இருக்கட்டும் தெரிஞ்ச வரைக்கும் படிப்போம் முன்னூல்ங்கிறதுக்கு அவங்கள்ட்டலாம் கேட்டிருக்கேன் அப்பப்போ அந்த மாதிரி சுவாமிகள்டாம் அப்பப்போ எங்கேயாவது கிளாஸ் நடந்தால் போவேன் போய் கேட்டுட்ருப்பேன் அவங்க சொன்னதில் கேட்டது என்னென்னா முன்னூல்னு சொன்னால் உபனிஷத்தை கொண்டப்படாது உபனிஷத்து தான் பார்க்கடலாயிடுச்சே அதனால் உபனிஷத்தை கொண்டிருக்கூடாது அதனால் சூத்திரம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை பிரகரண கிரந்தங்கள் பஞ்சதசி முதலான பிரகரண கிரந்தங்கள் இப்போ முன்னூலுங்கிறது என்னது மூன்று நூல்கள் ஒன்று பிரம்மசூத்திரம் மற்றொன்று பகவத்கீதை இன்னொன்று எல்லா பிரகரண கிரந்தங்களும் விவேக சூடாமணி ஆத்மபோதம் தத்துவபோதம் என்னெல்லாம் இப்போ உபதேச சாகஸ்திரி அப்புறம் என்னெல்லாம் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கோம் சங்கேப சாரீரகம் வாட்டவருதி பிரகரண கிரந்தங்கள் எல்லாத்தையும் அதில் போட்டுருக்கணும் முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் நிறைச்ச வச்ச பூர்ணமாக பண்ணியிருக்காங்க ஒன்றும் அறவுரையாக பாதி குடம் அரைக்கூடம் முழு குடம் இப்படிலாம் விடலை இங்கே மு முழு குடம்னு சொல்லிட்டேன் முழு குடம் பூர்ணமாக விட்டுருக்காங்க நிறைத்து வைத்தார்கள் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கிறார் ஆனால் அதை படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை அவகாசம் இல்லை முன்னூறு குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் குறவர்களெல்லாம் ஆனால் வந்து எல்லாம் காய்ச்சி அத்தனை குடத்தில் இருக்கிறது தூக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றினேன் அப்படிங்குறாரு எல்லா குடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பாலெல்லாம் பால்லாம் என்னது இந்த கிரந்தங்களெல்லாம் நான் என்ன பண்ணேன் எல்லாம் கடைந்தெடுத்தேன் இந்த எல்லாம் காய்ச்சி காய்ச்சினால் என்ன அர்த்தம் அதெல்லாம் நான் குருக்கிட்ட உட்காந்து படித்தேன் காய்ச்சிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா குரு சந்நிதியில் காய்ச்சி குரு சந்நிதியில் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து விசாரம் செய்து எல்லாம் காய்ச்சின் நான் அர்த்தம் எல்லா கிரந்தத்தையும் நான் முன்னாடி உட்காந்து படிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் காய்ச்சி அதில் எனக்கு சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுது இதை வந்து தமிழ் உலகத்துக்கு நான் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இச்சைய சங்கல்பத்தை பகவான் கடவுள் என் உள்ளத்திலே உண்டு பண்ணினான் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் கடவுள் என் உள்ளத்திலே உண்டு பண்ணினான் இதெல்லாம் தமிழ் உலகத்துக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் நன்றாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணினான் இதுக்கு விளக்கம் எழுதுற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தாயுமான சுவாமிகள் காலத்துக்கு முன்னாலேயே இது ஒரு பிரசித்தமாக இருக்குது ஒரு அறநூறு எழுநூறு வருஷமாவது இருக்கணும் இந்த நூல் வந்து அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் தாய்மானவர் பாட்டில் ஒரு இடத்துல வருது கைவல்ய ஞானம்னு சொல்கிறார் அந்த காலத்தில் அது பிரசித்தமாக இருந்ததை குறுக்கி இந்த கைவல்ய சைவ சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு சைவ சித்தாந்தமும் வேதாந்தத்துக்கும் அடிக்கடி வாதப்பிரதிவாதங்கள்லாம் எழும்போது பிரமாணமாக அவங்க பேசிக்கிறதே வந்து அவங்க வந்து சிவஞான போதமும் இந்த கைவல்லி நவநீதமும் தான் பெருசாக இருந்தது அதுக்கு வந்து அவர் சொல்கிறாருன்னு சொல்லி எழுதுகிறாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் தாய்மான் அவர் சொல்கிறார் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத என் மதியை என் சொல்லுகேன் கர்மத்தை என் சொல்லுகேன் கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்மம் முக்கியம் என்று நான் விழுவேன் கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார் கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ அந்த கைவல்ய ஞான நீதிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க அர்த்தம் சொல்கிறாங்க காரணம் சொல்கிறாங்க கைவல்ய ஞான நீதி அவ்வளோ எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியல ஆனாலும் இருக்கலாம் இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா வித்யாரண்யருடைய குருவோட சிஷ்யன்னா வித்யாரண்யுடைய சிஷ்யரோட சிஷ்யன்னு சொன்னால் அப்போ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கைவல்ல ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்மம் முக்கியம் என்று நவிழுவேன் கர்மம் முக்கியம் என்று நன் நவின்றாலோ ஞானம் முக்கியம் என்று நவிழுவேன் யாராவது கர்மம் சொன்னான்னா நான் உடனே வந்து ஞானம் பென் ஞானம்னா கர்மம் பெண் இதுதான் என் வேலைங்கிறார் கர் கற்றும் அறிவில்லாத என் மதியை சொல்லுகேன் கர்மத்தை என் சொல்லுகேன் கைவல்ல ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்மம் முக்கியம் என்று நவிழுவேன் அப்புறம் வந்து கர்மம் முக்கியம் அது சரியாக வார்த்தை சொல்லலை ஞானம் முக்கியம் என்று நவிழுவேன் வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன் அங்கே வல்ல தமிழ் அறிஞர்வரின் வ வடமொழியின் வச்சனங்கள் சிறிது புகழ்வேன் வெல்லாமல் எவரையும் வெறுட்டுவிட வந்த வித்தை என் முக்தி தருமோ வேதாந்த சித்தாந்த சமரசன் நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கிழமை டாப்பிக்கும் சரி வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே அந்த டாபிக்கும் கூட இதெல்லாம் சொல்கிறார் அவனுக்கு ஞானத்தை சொன்னால் நான் கர்மம்மே கர்மத்தை சொன்னால் நான் ஞானம் ஞானம் தான் பெருசுமே ஞானத்தை சொன்னால் கர்மம் சொல்லிவிடுவேன் அப்புறம் சம்ஸ்கிருத்தில் பேசுனா தமிழில் பேசுவேன் தமிழில் பேசுனான்னா சம்ஸ்கிருத்தில் பேசுவேன் எல்லாரையும் வர்றவனையெல்லாம் மறட்டி அனுப்பிச்சுடுவேன் எனக்கு எங்கே மோட்சம் கிடைக்க போகிறது என்ன பாட்டு வருவோம் வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவகரிப்பேன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா எல்லாம் குருவினுடைய சந்நிதியில் காய்ச்சி அப்புறம் பார்த்தேன் தமிழ் உலகத்துக்கு வழங்கணும்னு நினச்சேன் கடைந்து எடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை கடைந்து எடுத்து கடைந்துங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார் கடைந்துங்கிறதுக்கு இன்னும் பல சாஸ்திரங்களை எல்லாம் விசாரம் பண்ணாலும் நிறைய புஸ்தங்களெல்லாம் படித்து பார்த்து கடைந்து எடுத்து அளித்தேன் அழித்தேன்னா இந்த புஸ்தகமாக நான் எழுதினேன்னு அர்த்தம் அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை என்ன பிரயோஜனம்னா இதை அடைந்தவர் கைவல்ய நவநீதத்தை கைவல்ய நவநீதத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு இனிமேல் சொல்ல போகிறது இல்லை கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமண் தின்று அலைவரும் வெண்ணை இவ்வளோ அழகாக இருக்கிற போது வெண்ணையும் நீங்கள் மண்ணையும் ஒப்பிட்டு பாருங்கள் அப்போ தெரியும் மனசுக்குள்ளே யோசித்தா தான் உடனே அந்த வார்த்தையை ரசி ரசித்து பார்த்தா தெரியும் வெண்ணை சாப்பிட்டா அப்படியே முழுங்கலாம் மண்ணை ஒன்றும் முடியாது விஷய மண் தின்று அலைவரு பசியிலாரே வெண்ணெய் ஆனந்த பிரதாயகம் மண்ணு துக்கப்பிரதாயகம் விஷய துக்க ஹேத்து வெண்ணையோ ஆனந்த ஹேத்து வெண்ணெய்ன்னா வெண்ணெய் இல்லை வெண்ணையும் விஷயம்தான் அந்த வெண்ணெய் இல்லை இங்கே வந்து ஞானம் பார்க்கலாம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் உதவி செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி போற்றி போற்றி ஈரோ குருராத்மேதி மூதவிமூர்த்தரி